அவர்கள் அறிவிக்கின்றார்கள் விஷயங்கள் பின்தொடர்கின்றன அவை ஒன்று அவரது குடும்பம் இரண்டு அவரது சொத்து மூன்று அவரது செயல்களாகும் நல்லடக்கம் முடிந்ததும் இரண்டு திரும்பிவிடும் ஒன்று மட்டும் அவருடன் தங்கிவிடும் அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பிவிடுகின்றன அவரது செயல்கள் தங்கிவிடுகிறது என்று நபி செல்லம் ஆஹோ அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம்